ிாத்தயத்த வேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதமே நம காரிய கிரித்தர்ஜுனாத்விக்கோமன்ஸ் இந்த ஷ்லோக்கில சாத்விக தியாகத்தை பத்தி உபதேசம் பண்ணுகிறார் ஹே அர்ஜுன எத்து கர்ம காரியம் இத்தியவ கிரியத்தே எந்த ஒரு கர்மம் அதுல நியத்தம்னு சேர்த்திருக்க நியத்தம் அப்படின்னா விதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அவசியம் செய்ய வேண்டியது நித்திய நைமித்திக கர்மங்கள் அர்த்தம் நியத்தம்னு சொன்னா அதாவது நித்தியம்னா டெய்லி ஆக்சன்ஸ் இல்லை தினந்தோறும் பண்ற கர்மங்களும் இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தரம் பண்றது கூட நித்திய கர்மாலதான் வரும் குழந்தை பிறந்தா செய்யறது கல்யாணத்துக்கு செய்யறது இறந்து போனா செய்யறதுங்கிறது தான் நைமித்திக கர்மாக்கள் இந்த வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கிற நித்திய நைமித்திக கர்மங்கள் காரியம் கட்டாயம் நான் ஆகணும் அது என்னுடைய கர்த்தவியம் என்னுடைய டியூட்டி அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சியோட செய்யணும் அதை செஞ்சாதான் ஜீாத்மாவாகி எனக்கு மேன்மை ஏற்படும் நன்மை ஏற்படும் என்கின்ற எண்ணத்தோட செய்யணும் கர்த்தவியம் இத்தியவ காரியம் இத்தியவங்கிறதுக்கு கர்த்தவியம் இத்தியவ என்று யாதொரு கர்மம் செய்யப்படுகிறதோ அது மாத்திரமல்ல சங்கம் தியக்துவா சங்கம் தியவான்னு சொன்ன பற்றை துறந்து அப்படின்னு அர்த்தம் பகவானுடைய ஆஜைக்கு ஏற்ப நான் பண்ணுகிறேன் அவருடைய கட்டளைக்கு இணங்க நான் செய்கிறேன் நான் செய்யறேங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் செய்யணும் அதாவது இது பகவானுடைய கட்டளை இந்த சமூகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அப்படிங்கிற எண்ணத்தோட செய்யணும் பலன் செய்வ பலன் வந்து இதுக்கு இந்த பலன் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இந்த வாழ்க்கையில இகலோக பலன் பலலோக பலன் எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு அதையெல்லாம் தியாகம் பண்றது சங்கம் தியக்தா பலம் செய்வ பற்றையும் துறக்கணும் பலனையும் துறக்கணும் பற்றை துறந்து பலனைத் துறந்து செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நமக்கென்று விதிக்கப்பட்ட செயல்களை சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட வைதிக கர்மங்களை எவன் ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் செய்கிறானோ அப்படி செய்து அந்த பலனையும் சங்கத்தையும் தியாகம் செய்வதால் அவனுடைய தியாகமானது சாத்திகத் தியாகம் என்று பெரியால் கருதப்படுகிறது ஆகவே மதஹான்னு சொன்ன சாத்விகோ மதஹா பெரியோர்கள் அதை சாத்விகத் தியாகம் என்று சொல்லுகிறார்கள் கடமையை செய்கிறான் பற்றையும் பலனையும் துறக்கிறான் அபிமானத்தையும் வருகின்ற பலனையும் துறக்கிறான் அந்தத் தியாகமானது உயர்ந்த தியாகம் சாத்விகத் தியாகம் என்று இந்த ஸ்லோகத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது காரியம நியலம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத் கீதை அருளுரைகள் தினசரி